நான்காம் விண்ணப்பமாகிய சங்க சத்திய விண்ணப்பத்தின் சாராம்சம் நாம் நம்முடைய தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் ஆகிய முச்சுதந்திரங்களையும் முழுமையாக இறைவனிடத்து ஒப்படைத்து கடவுள் திருவரு சுதந்திரம் ஒன்றாலே இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற முடியும் என அருளி உள்ளார்கள் நம்மை போலவே இத்தேகத்தை பெற்ற அனைவருக்கும் அருள வேண்டும் எனவும் திருவருளை வேண்டிக் கொள்கிறார்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரங்கான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ ஞானசபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எவ்வயிரும் இன்பமடைதல் பொருட்டே செய்து அருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீரது திரு அருட்சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்தசன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதி தீவிர விருப்பு முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்பு முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லா உடைய கடவுளது திருவருட்சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திரு அருட்சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யானெனும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய இடத்தே கிடைக்குமென்று தேவரீர் திருவொருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் அகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்துவிட்டேன் கொடுத்த தருணத்தே இேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றன அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளாலறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோ சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரீர் திருவருற் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி ‑‑ மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பசித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கருணையாட்சிக்கு வந்தனம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் திருச்சிற்றம்பலம் சங்க சத்திய விண்ணப்பம் முற்றிற்று